ஹதீஸ் நானூற்றி நாற்பத்தி எட்டு சஹுல் அலி அல்லாஹும் அவர்கள் கூறியதாவது நான் உட்கார்ந்து கொள்வதற்காக எனக்கு மரத்தினால் மேடையை செய்து தருமாறு உனது ஊழியரிடம் கூறி என்று ஒரு பெண்ணுக்கு நபிசுலல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள்